சச்சிதானய கிருஷ்ணா க்ளிஷ்டிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் ஜாஸேல முருஷோத்தமசிரே நோசநி சகி சப்ஜிவாசவா அமூர்த்தி ரனகோ சிந்தியா பயக்காசன இந்த ஸ்லோகத்தில் தான் அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கோம் சஹசிரார்ச்சிஹி அர்த்தம் பார்த்தாச்சு பாஷ்ய வியாக்கியானத்தை சப்தஜிஹ்வாம் பார்த்துருக்கோம் இந்த சப்தஜிஹ்வா அப்படின்னு சொன்னால் ஏழு நாக்கு விஷயத்தில் இந்த காளி கராளி மனோஜவா சுலோஹிதா தூ ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஏழு நாக்குகள் அப்புறம் இதுலயே ஹிரண்யா ஹிரண்யா கனக்கா ரக்தா கிருஷ்ணா சுப்ரபா அத்திரக்தா பகுரூபா அப்படின்னும் அதுக்கு பேராம் அதெல்லாம் சத்வகுணமுள்ள ஏழு நாக்குகளாம் சாத்திகமான யாகங்களில் அது உபயோகப்படுத்துறது பத்மராகா சுவர்ணா பத்ரலோகிதா லோஹிதா ஸ்வேதா தூமினி கராலிகா அப்படின்னு ஏழு ரஜோகுணமுள்ள நாக்குகள் இருக்கிறதாகவும் அது காமிய கர்மாக்களில் உபயோகப்படுத்த வேண்டியதாகவும் காரிகராலி முதலில் ஏழு தமோகுணமுள்ள நாக்குகள் குரூர கர்மாக்களிலும் ஹவிஸை ஏற்கிறதா இதெல்லாம் தேவர்கள் பித்ருக்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் பிசாச்சர்கள் இராட்சசர்கள் அப்படின்னு அதுக்கு தேவதைகள்லாம் இருக்கான் இந்த அக்னி இத்தனை ரூபமாக ஏன்னா இத்தனையும் விஷ்ணு விஷ்ணுங்கிறது பதத்துக்கு வியாபகம் தானே அர்த்தம் ஆக இந்த பரபிரம்மஸ்வரூபம் எல்லாவற்றையும் வியாபிச்சிருக்கிறதுனால உபாதிகள் வழியாக சமஸ்த உபாதிகள்லேயும் வியாபிச்சிருக்கிறவராக பகவானை பார்க்குறோம் இதெல்லாம் விஸ்வரூப தரிசனம் போன்றது ஆகவே இது பற்றிய குறிப்புகள்லாம் அங்கங்கே காணப்படுகின்றன அதையும் தொகுத்து இங்கே பார்த்தோம் நாம் இந்த முண்டகோபனிஷத் வாக்கியத்தை மாத்திரம் தான் சொல்கிறார் அடுத்தது சாசி சோசி தீப்தி அனி சப்தே அக்ன சரித சிவா இணைய சோசி தீ அப் அக்னீனம் அதாவது ஏழு ஜுவாலிகள் அது ஏற்கனவே சொன்னது தான் சப்த ஜிஹ்வாஹாங்கிறது அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டது அ இந்த சமிதான்னா சப்தஜிஹ்வாஹா மந்திர சப்த ஏதாகங்கிறது சப்ததே அக்னே சமிதா இந்த சமிதான்னால் நமக்கு தெரியும் சமித் இந்த சமீதுங் சமைத்துங்கிறது அக்னியில் போடக்கூடிய மரத்துலேருந்து இயற்கையாக விழுந்த அந்த குச்சிகளை நம்ம போடுறோம் ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம் அதில் நெய் சமர்ப்பணம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏழு வித ஜுவாலைகள் எழக்கூடியது அந்த ஏழு வித ஜுவாலைகள் கொண்ட அக்னி பகவானாக இருக்கார் ஏதஸுங்கிறதுக்கு சமைத்துன்னு அர்த்தம் இருக்குது ஜுவாலைகள்னு அர்த்தம் இருக்குது அந்த மரச்சுள்ளிகள் ஹோமம் பண்ணுறபோது பண்ணுறது அரசு அத்தி பலாஷு வன்னி நறுமுருங்கைன்னு ஒன்று அதாவது இந்த நறுமுருங்கை அப்படின்னு சொன்னால் அது பெரும்பாலும் இந்த அமிர்த்தவல்லின்னு சொல்லக்கூடியது அப்புறம் வேங்கை ஓரிலை தாமரை அப்படியெல்லாம் சமைத்துகளால் தூண்டப் பெறுபவர் அக்னி அப்புறம் சப்த பாக்க யஜங்கள் சப்த ஹவிர் யஜங்கள் சோம யஜங்கள்னு சொல்லி நாற்பது சம்ஸ்காரங்களில் அது சேர்ந்தது இதனால் இது இவைகளால் வழிபடப்படுபவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட இத்தி மந்திரவர்ணாத் சப்தத்தை அக்னே சமித சப்தஜிஹ்வாகாங்கிற மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் சப்த அஸ்வாஹ வாகனானி அஸ்ய இத்தி சப்தவாஹன சஹசிராச்சி சப்தஜிஹ்வா சப்தய்தா சப்தவாகனஹா ஏழு விதமான நாக்குகளை உடையவர் ஏழு விதமான சமித்துகளால் தூண்டப் பெறுபவர் ஜுவாலையாக வரக்கூடியவர் அந்தந்த சமீதம் போட்டோம்னா அது அதுக்கு ஒரு சுவாவம் இருக்குது அதனால் அந்த சப்த சமிதஹா அந்த ரூபங்களாகவும் இருக்கார் அப்படின்னு அது அக்னியிலேயே பார்க்கக்கூடியதாக பார்க் காணப்படுகிறது அப்புறம் சப்த அஸ்வாகா வாகனானி அஸ்ஸ்தி சப்தவாகன ஒரு இது அப்புறம் சப்தநாம ஏக அஸ்வாக அசி இது வா ஏகோ அஸ்வோ பகதி சப்தநா இது ஸ்ரு இந்த சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய குதிரை வாகனம் சில இடங்களில் அது ஒரே குதிரை தான் ஆனால் அதுக்கு ஏழுன்னு ஏழு விதமான பெயர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் சில இடத்துல ஏழு குதிரைகள் இருக்கின்றன என்றும் சொல்லுகிறார்கள் ஏழு வகையான நிறங்கள் ஏழு வகையான குதிரைகளாகவும் சொல்லப்படுகிறது ஆக ஏழு குதிரைகள் இவருக்கு வாகனமாக இருக்கிறதுங்கிறத முதல்ல சொல்லிவிட்டார் சூரிய பகவானுடைய ரூபமாக இருக்கார்னு அர்த்தம் சூரிய நாராயண சுவாமின்னு தானே சொல்கிறோம் ஆனால் ஏழு நாமங்களை உடைய ஒரே குதிரை என்றும் அன்று அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் இதுக்கு நிறைய சப்தவாகனகா அப்படிங்கிறதுக்கு இந்த சப்தங்கிறதுக்கு ஊர்ந்து பரவற தன்மை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது அப்படியே ஆகாசத்தில் வர்றது சப்தான்னு அதுக்கு ஒரு பேர் சப்தனா ஏழுன்னு மாத்திரம் அல்ல கிரண வடிவில் அதாவது சூரிய ரஷ்மி அந்த ஒளிக் கற்றைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒளிக்கற்றைகள் சூரிய ரஷ்மிகள் அதை வந்து குதிரையாக சொல்றது பாவிக்கிறது சர்பணஸ்வபாவாஸ்வோபேதா சப்தசங்கா க அஸ்வபேதோவா அப்படின்னு ரிக்ஷம்ஹிதையில் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பதில் சாயன பாஷ்யத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூரியன் ஒரே குதிரை உடையவர் அதுக்கு பேர் சப்தான்னு பேர் சப்தாங்கிற பேருள்ள ஒரு குதிரை அப்படி ஒரு அர்த்தம் ஏழு குதிரைகள் உள்ளவர் ரெண்டு அர்த்தமும் இருக்குது அப்புறம் இன்னொன்று இந்த நாம் ஜப்பம் பண்ணுற போது சொல்லக்கூடிய இந்த சந்தஸ் இருக்கு காயத்ரி பிரகதி உஷ்ணிக் ஜெகதி திருஷ்டுப்பு அனுஷ்டுப்பு பங்கி இந்த ஏழு சந்தஸுகள் தான் சூரிய பகவான குதிரைகளாக இருந்து சுமக்கிறது இது வந்து நாம் சந்தியாவந்தனத்தில் கூட உபயோகப்படுத்துகிறோம் ஹயாச்சசந்தாசி தஷாங் நாமா நிமே சூணு காயத்ரி சுஷ்ணி ஜகதி திருஷ்டுபேவ அனுஷுப் தங்க பங்கரே தானி ஷந்தாம்சி ஹரோ ஹரே விஷ்ணு புராணத்தில் ரெண்டு எட்டு அஞ்சு இது மாதிரி அங்கெல்லாம் ஸ்லோகங்களில் காணப்படுகிறது அப்புறம் சப்தாஸ்வரூபாஷ்சி வஹந்தே வாத்தரம் ஹசா அப்படின்னு மத்ய புராணத்திலேயும் காணப்படுகிறது அப்புறம் நம்ம சூரிய நமஸ்கார மந்திரத்திலே பார்க்கிறோம்லபந்தே அப்படின்னு சொல்லி சூரிய நமஸ்காரத்திலே வருகிறது அதாவது ஏழு சூரியர்கள் ஆரோகா பிராஜகா பட்டரஹா பதங்கஹா ஸ்வர்ணரஹா ஜோதிஷிமான் விபாசகா ஆரோகாங்கிறது நாம் பார்க்குற சூரியன் இந்த பிராஜர் பட்டரர் பதங்கருங்கிறது மேருவோட அடியில் இருக்கு நமக்கு தெரியாது மேருவோட ஸ்வர்ணரர் அப்படிங்கிற ஸ்வர்ணரஹா ஜோதிஷிமானு விபாசகாங்கிறது மேருவோட சிக்கரத்து மேலே இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் பார்க்க முடியாது இந்த பூகோள பூகோளம் இந்த பிரபஞ்சம் மில்கி வே சோலார் சிஸ்டம் எல்லாம் சொல்கிறோமே அதை பொறுத்துருக்கு சஹசிர சூரியன் வேதமே சொல்லுகிறது இந்த இடத்துல இந்த சப்தநாமங்கள்லாம் இருக்குது ஆரோகோபிராஜ்படர்பதங்க ஸ்வணரோ ஜோதிஷிமானே விபாசா தே அஸ்மை சர்வே கஷ்யப்பா ஜோதிர்லபந்தே அப்படின்னு வேதமந்திரம் சொல்லுகிறது ஆரோகஸ்ய ஸ்தானே படரஸ் ஸ்தானே ஸ்வேஜசா பானி பதங்க ஸ்தானே ஸ்வேஜசா பானி ப்ராஜஸ்ய ஆரோகிய படரஸ் பதங்க ஜோதிஷி மத ஸ்தானே ஸ்வேஜசா பானி விபாசஸ்வேஜசாபானி இப்படியெல்லாம் நம்ம வேத சூரியநமஸ்கார மந்திரங்களில் பா சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச சூரியன் அப்புறம் தெரியாத சூரியன்கள்லாம் இருக்குது எதாவது பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிக்க முடியாது சாஸ்திரத்தினால வேறு விதமான அஸ்ட்ரானமி இதெல்லாம் படித்தா தெரியும் ஆனால் அப்பவும் பிரத்யமாக பார்க்க முடியாது இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு புரிஞ்சிக்க முடியும் வேறு எதாவது ஸ்கோப்பெல்லாம் இருந்ததுன்னா பார்க்கலாம் ஆக இத்தனை விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது பாஷ்யத்தில் இது ஒன்று தான் இருக்குது நான் மற்றதெல்லாம் வேறு இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து சொன்னேன் ஆச்சாரியாள் வந்து சப்தவாகன சப்த ஏழு குதிரைகளை வாகனங்களாக உடையவராக அசிய வாகனானி சப்த அஸ்வா இவருடைய வாகனங்கள் ஏழு குதிரைகள் எனவே இவர் சப்தவாகனன் எனப்படுகிறார் சப்தாநா ஏக அஸ்வ வாகனம் அசி இது வா அதாவது ஒரே அஸ்வாக சப்தாநாம் பத்து பத் ஏழுக்குள்ள ஒரு குதிரை இவருடையவர் ஏகோ அஸ்வோபகதி சப்தநாமா ஒரே குதிரை தான் அதுக்கு சப்த அப்படின்னு பேர் ஏழு வகையான குதிரைகள் இருக்கின்றன அதில் சப்த என்கிற பெயரை உடைய குதிரை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆ எத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கேன்னு நான் கணக்கு வச்சுக்கல பாருங்க வேணா இன்னொரு தரம் பார்த்துடுவோம் அது இப்போ ரெண்டு அர்த்தம் இதில் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து அப்புறம் பங்கி ஏதாவது சப்த சந்து அப்படிங்கிற அர்த்தம் அதெல்லாம் புராணங்களில் இருக்குது அப்புறம் வந்து சப்த சூரியர்கள் சப்த சூரியர்கள் ஸ்வரூபமாக இருக்கிறவர் சூரிய நமஸ்கார மந்திரத்தின அடிப்படையில் பார்த்தோம் இனி அடுத்தது சகசரார்ச்சி சிஹ சப்துதா சப்த வாடிவம் வியானத்த பாபம் மூனூம் தாரணமராச்சரலோ தாத்தப் மூயத்து தமூ அ தேனமூர்லேனூர் அங்க அவய மூத்த அமூனம் ஒரு ஹியிவம் னாரணம்ல அதாவது இவ்வளோ பெரிய அசைகின்ற அசையாத இந்த பிரபஞ்சம் இருக்க யூனிவர்ஸை இதை தாங்கிற தத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தத் ரகிதா அமூர்த்திஹி அதாவது இந்த பிரபஞ்சத்தை தாங்கினாலும் அதனால் பாதிக்கப்படாதவராக இருக்கார் அமூர்த்திஹி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுறது அதாவது அடுத்தது என்ன அதுவா அல்லது தேகசம்ஸ்தான லட்சணா மூர்ச்சித அங்க அவயவாகா மயக்கமடையக்கூடிய வடிவம் உறுப்புகள் ஆஹ மயங்காதவர்னு அர்த்தம் ஆஹ மயங்காதவர்னு அர்த்தம் வடிவமற்றவர்னு அர்த்தம் தாங்கினாலும் இப்போ தட்சிணாமூர்த்திக்கே சொல் சொல்லுவோம் இவர் சாமர்த்தியமுடையவராக இருந்தாலும் வடிவமற்றவர் அப்படின்னு அர்த்தம் ஆம் மயங்காத வடிவம் மயங்காத வடிவமற்றவர் வடிவம் இருந்தால் மயங்குவோம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இது மனை மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு ஞானி மயங்க மாட்டார் என்ன வடிவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அவதார மூர்த்திகளும் மயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் ஸ்வரூபம் என்னன்னு ஆகவே அவதார மூர்த்திகளும் ஞானிகளும் மயங்கிறது இல்லை ஏன்னா வடிவம் இருந்தாலும் வடிவம் இல்லாதவர்களாக தங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே அமூர்த்திகின்னு சொன்னால் வடிவமற்றவர் இதுக்கு உப பிருகதாரண்ய கோட் கோட்பன்றர் மூர்த்திகின்னு சொன்னால் வடிவம் உடையது அதாவது இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கான சரீரம் இது மாதிரி பகவானுக்கு ரூபம் கிடையாது அப்புறம் இன்னொரு அர்த்தமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தை படங்கி தொடங்கின படைக்க பகவான் இந்த சரீரங்கள்லாம் உற்பத்தியான உடனே இந்த அதில் பிராணனுக்கு பசி தாகம் உண்டானது உண்டு உண்டாகும்படி பண்ணினாராம் அதுக்காக வேண்டிய ஆகாரத்தை உண்டு பண்ணுறதுக்காக பஞ்ச பூதங்களை அது கொஞ்சம் கனரூபமாக அதாவது அதுக்கு ஒரு ஒரு வடிவமுடையதாக பண்ணினாராம் அப்படி அந்த உணவு வகையிற்கே அது சரம் அச்சரம்னு இருக்கான் பூனைக்கு எலியெல்லாம் வந்து சரமான ஆகாரம் எலிக்கு வந்து நெல் முதலிய தானியங்கள்லாம் சரமான அச்சரமான ஆகாரம் ஆக இந்த ரெண்டு வகையான உணவுகளும் அதாவது மாம்ச மாச மாம்சத்தை சாப்பிட்றதுன்னு மற்ற இன்னொரு உடம்பு சாப்பிட்றது ஆக சரபக்ஷணம் இந்த இதெல்லாம் காய்கறிகள்லாம் நாம் சாப்பிட்றோமே அதெல்லாம் நெல் முதலானது இதெல்லாம் தாங்கி உடம்பை தாங்குகிறது அந்த உடம்பில் உணவாகவும் இல்லை சாப்பிட்றவராகவும் இல்லாமல் இருக்கிறது ஆத்மா ஆத்மாவுக்கு பசிதாகம் கிடையாது அதனால் உண்டு பண்ணினாலும் வடிவம் இல்லாதவராக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் மயங்காதவர் வடிவமற்றவர் இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம் அந்த தாப்யோபி தப்தா அப்படிங்கிறதுக்கு பிருகதாரண் ஸ்ருதி இருக்குது இதுதான் இந்த வேத மந்திரம் விரீஹ்யாதய இத்தியம் இந்த மந்திரமாகவே இருக்குது அத்யா எந்த இடத்துல இந்த மந்த ஸ்ருதி இருக்குது தெரியாது இது ஸ்ருதே தாபிய அபிதப்தாபியா மூர்த்தி அஜாயதா இது ஸ்ருத்தே இந்த ஸ்ருதி எங்கே இருக்குதுன்னு இது ஒரு இந்த ஸ்ருதியவே ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் தாரக பிரம்மானந்தா भूतेभ्यो அப்தப்தபியோ மனுஷூத்தீயம் மாஜாரா அன்னபூத்தி மூஷா இலிங்ஷு ஜாயந்தம் இத்தம் பரமேஸ்வரசவிஷயீக அப்பய்ஷூ மூனேரணம் சராச்சரலம் அன்னம் அஜாயத உற்பம்மிதி ஸ்ருத்தியர்த்தா இந்த ஸ்ருதி எங்கே இருக்குங்கிறத யாரும் போடலை அடுத்தது வியாக்கியானம் சஹசிராச்சி சப்தஜிஹ்வகா சப்தயுதாக சப்தவாகன அமூர்த்திஹி எல்லாம் ஏழு ஏழுன்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா உபனிஷத்தில் சப்த பிராணா பிரபவன் தப்தாட்சிஷமிதிவா சப்த இமே லோகாயு சரந்தி பிராணாகுசயித சப்த சப்த அதை பற்றி விஸ்தாரமான விஷயங்கள் பல வியாக்கியானக்காரர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உடம்பில் ஏழு ஏழாக நிறைய இருக்குது அதாவது சப்த இது தொக்கு சர்ம மாம்சரு மேதோ மஜ்ஜா ஸ்நாயு அப்படி சொல்கிறது உண்டு ஏழு தாத்துக்கள் அஷ்ட தாத்துக்கள் சொன்னாலும் இத்தாத்துக்கள் முக்கியமாக சப்த தாத்து உடம்பில் அதே மாதிரி துவாரங்கள் இந்த தலையில் சப்தவை சீரு ஷண்யாக பிராணாக ரெண்டு கண்கள் மூக்கு காதுகள் ரெண்டு வாய் இது ஏழும் ஏழு துவாரங்கள் அதில் என்ன பண்ணுறது அது வழியாக பிராணசக்தி போய் வெளியில் போய் வெளியிலேருந்து விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அதனால் பிராணனுக்கே சப்தவாகனஹான்னு ஒரு பேர் பிராணன் சப் ஏழாக இருக்குது சப்த பிராணாக அந்த ஏழு வழியாக போகக்கூடிய இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்களும் ஏழு துவாரங்கள் வழியாக போய் பிராணங்கிற அக்னிக்கு பிராணனை ஏழு நாக்குகளாக சொல்லி அந்த நாக்குகள் வழியாக வெளியாகிற அந்த சைதன்யம் அதாவது சென்சஸ் அது ஏழு ஜுவாலிகளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த ஏழு சென்சஸ்ஸுக்கு அந்த அறியப்படுற விஷயத்துக்கு சப்தஸ்பரிசர் உபரச கந்தம்னு ஏழு விஷயங்கள் அந்த ஏழு விஷயங்கள் தான் சுவை ஒளி அந்த ஏழு விஷயங்கள்ங்கிறது ஏழு துவாரங்கள் வழியாக அஞ்சு விஷயங்களை அனுபவிக்கிறோம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஆகவே உபனிஷது இப்படின்னு சொல்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த சப்த பிராணாக பிரபவதி தஸ்மாத் சப்தாட்சிஷ சமித சப்த ஹோமாக சப்த இமே லோக்கா ஏஷு சரந்தி பிராணா குகாஷய இந்த உடம்புலேயே நிஹிதா சப்த சப்த அதுவும் சொல்லணும்னு நினச்சேன் அதனால சப்தவாகனா நம்ம உடம்புக்குள்ளேயே ஏழேழாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் தாங்கிறார் பகவான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அடுத்தது அனக அமூர்த்தி ரனகோ சிந்தியா அமூர்த்திக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அகம் துக்கம் பாபம் ச வித்தியை இது அனகா அகம் துக்கம் பாபம் அச நேதி அனகா அகம்னு சொன்னால் பாபம்னு அர்த்தம் அகநாசீஸ்வரர் அப்படின்னா பாபங்களை போக்குறவர் அகம் அகம்னா என்ன துக்கம் துன்பம் துன்பத்துக்கு காரணம் என்ன பாபம் பண்ணினா பாபந்தான் துன்பத்துக்கு காரணமாகுது அஸ் என்ன வித்தியதே பகவானுக்கு பாபமும் கிடையாது பகவானுக்கு பாபத்தினால ஏற்படுற துன்பமும் கிடையாது ஜீவனுக்குத்தான் பாபம் அந்த பாபத்தினுடைய காரியமாகிய துன்பம் ஆகவே துக்கரகிதா பாபரஹிதா அப்படிங்கிறதுனால ந அகஹா அனகஹா அனகமா பாபமற்றவராக துன்பம் பாபத்தின் விளைவாகிய துன்பமற்றவராக இருப்பவர் அதனால் அனகஹா அமூர்த்தி அனகோ சிந்தியகா அச்சித்யாக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம் பிரமாத்ராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத் அச்சித்திய அயம் ஈதீ விஸ்வ பிரபஞ்சவில சிந்தயித்தம் அசக்கியவாத் வா அச்சித்ய அச்சித்ய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் கீதையில் பார்க்குறோம் அவ்வக்தோயம் அச்சித்தியோயம் அப்படின்னு பார்க்குறோம் சாஸ்திரங்களில் அச்சித்யம் எண்ண முடியாததுன்னு அர்த்தம் கேனோ பிரிஷத்தில் பார்க்குறோம் எதை மனதால் எண்ண முடியாதோ எதனால் மனது எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இது தத்துவார்த்தம் ஆகவே அது மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னா பிரம்மத்தை எண்ண முடியாது எண்ணங்கள் எதனால் நிகழ்கின்றனவோ அதனை எப்படி எண்ணுவது எண்ண முடியாது எண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றதொன்றை கரை காணலாகுமோ திரையற்ற நீர்வோல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோனேன்னர் திருமூலர் மாரி என்ன அர்த்தம்னா பிரமாத்ராதி சாட்சித்துவேன சர்வப்பிரமான அகோச்சரத்வாத் பிரமாத்ரானால் அறிபவன் முதலான அறிபவன் முதலான அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பதால் அதாவது நான்கிற தன்னுணர்வை அறியக்கூடிய தத்துவம் நான் இப்போ நான்னு நம்ம சொல்கிறோம் இந்த நான்கிறது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு இந்த தன்னுணர்வை அறிகிறவனாக நான் இருக்கேன் அதை தான் சொல்கிறார் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு இவற்றை அனைத்தையும் சாட்சியாக விட்னஸ் பண்ணுறாரு சொல்கிறோம் இல்லையா அவேராக இருக்கேன் கான்சியஸ்னஸ் தூய உணர்வைத்தான் சொல்கிறாருங்க ஆமாத்ராதி சாட்சித்வேன பிரமாதா முதலான அனைத்திற்கும் சாட்சியாக சர்வ பிரமாண அகோச்சரத்வாத் எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக மாட்டார் எல்லா பிரமாணத்தையும் பிரகாசப்படுத்துறவரை எந்த பிரமாணத்தினால பிரகாசப்படுத்த முடியும் அனைத்தையும் அறிகின்ற என்னை எது அறியும் அப்படின்னு சொன்னால் புரியும் நினைக்கிறேன் எதுவும் என்ன அறியாது நான் தான் எல்லாவற்றையும் அறிவேனே தவிர அறியப்படுகின்ற எதுவும் அறிபவனை அறியப்படு பொருளாக அறிய முடியாது அதுதான் விஷயம் பிரமாண அகோச்சரத்துவாத்து அச்சிந்தியகா எனவே அவன் அறியப்படு பொருளாக நினைக்க முடியாதவனாக இருக்கிறான் சிந்தியகன்னா என்ன அர்த்தம் ஆப்ஜெக்டிவாக திங்க் பண்ண முடியும் இங்கே வந்து சப்ஜெக்டாக இருக்கிறதுனால சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆஹா ஆத்மஸ்வரூபமாக பகவான் விஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கீதையில் भगवान சொன்னார் இல்லையா விபூதியில் முதல்ல சொன்னார் நான் எல்லா ஷரீர எல்லாருடைய உள்ளங்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் இதுதான் முதல் விபூதி அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாஷயஸ்திதா இருக்கு இருபதாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் பாருங்க அப்படி ஒரு அர்த்தம் அயம் ஈதிருஷா இது விஸ்வ இது வந்து நம் பிரமாத்தாவாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனாலேயே அவர் அறியப்படு பொருளாக அறியமாட்டார்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா இறைவன் இப்போ பாக்கியமாக எடுத்துக்கலாம் இந்த பிரபஞ்சங்களுக்கு அப்பாற்பட்டவர் இவைகளையெல்லாம் வியாபித்திருப்பவர் அதே சமயம் இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆகினால் அவரை போய் மனசாப்பி அச்சித்திய ரச்சனா என்று பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது சொல்லுகிறார் ஆதிசங்கர் மனசினால் சிந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு சூத்திர வாக்கியமே இருக்குது அதை நான் மேற்கோள் காட்டுறேன் அசை ஜகத நாமரூபாபியாம் வியாக்கிருத்திய अनेक देशकाल निमित्त-क्रियाफल आश्रयस्य, मनसापि जन्मस्थिति-भंगम सर्वज्ञात सर्वशक्तेहे அனைக்கோக்யுத்தேஷகால மனசாடி அச்சித்தியரச்சனாரூபன்மிதிபங்கம் எதாத்துபவ்ர்த்தர் அய ஜன்மாதி யா தத் பிரம்மா அப்படிங்கிற போது இந்த ஜத்துக்கு நாமரூபங்களை எல்லாம் வெளிப்படுத்தி பலவிதமான செயல் புரிபவர்கள் அனுபவிப்பவர்களோடு கூடின ஒரு இடத்துலேயும் அந்தந்த பிரதிநியத தேச கால நிமித்த கிரியாபல ஆசிரிய ஆசிரயசிய இது கொஞ்சம் விஸ் விஸ்தாரமானது ஒரு ஒரு இடத்துலையும் இடம் பொருள் ஏவல் ஏலக்கா மேலே முளைக்கும் இங்கே மலை மேலே முளைக்கும் கீழே வராது அதைத்தான் இங்கே சொல்கிறார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பயிர் வளையும் எந்தெந்த இடத்துல மனிதர்கள் எப்படி இப்படி இருப்பார்கள் அந்தந்த காலம் வெதருக்கு தகுந்த மாதிரி மைண்டு மாறுறது இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கே சிஸ்டம் இருக்கே அதை வந்து நிமித்த கிரியாபல ஆசிரயசிய அந்த கிரியாபல ஆசிரயஸை மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஆச்சரியத்தை எல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது அதை தான் சொல்கிறார் இங்கே முதல்ல சொன்னது சைத்தன்யம் ஆத்மாங்கிற அர்த்தத்தில் இப்போ என்ன சொல்கிறார் சகுண பிரம்மன் மாயையோடு கூடின பிரம்மன் முதல்ல சொன்னது மாயா ரஹித்த ஆத்ம சைத்தன்யம் இப்போ மாயா சகித்த பிரம்மன் அதை கூட திங் அதையும் திங்க் பண்ண முடியாதுங்கிறார் அப்படியும் இருக்கார் பகவான் ஐயம் ஈதிருஷா இவர் இத்தகையவர் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட உண்ணாதே அப்படின்னார் மாணிக்க வாசகர் வாசித்து காணனாதது பூசித்து கூடனாததுன்னார் அருணகிரிநாதர் ஆக விஸ்வ பிரபஞ்ச விலக்கணத்வேன இந்த விஸ்வ பிரபஞ்சத்துக்கு வேறாக இருக்கார் ஆனால் இந்த விஸ்வ பிரபஞ்சத்தையே விஸ் வித் வித்தியா சிஸ்டம் போயிண்டே இருக்குது ஒரு சின்ன அற கிராம் கூட இருக்காத ஒரு வைரஸ் இப்படி உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படின்னு எப்படி சிந்திக்கிறது ஏன் இப்படின்னு கேட்க முடியுமா ஏதோ சொல்லுவார்கள் அந்த காலத்தில் ஏதோ பாட்டு கேட்டிருக்கேன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இது விஷயத்துக்காக தான் சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம் பெருசா நம்ம பண்ணிட முடியும் இயற்கையை வென்றுவிடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஒரு சின்ன குட்டு குட்டினாலே நம்மளால் தாங்க முடியல ஆக இந்த தெய்வ சக்தியை நம்மளால் அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறதை தவிர வேற வழி கிடையாது அலை பெரிசா எழுந்து வர்ற போது வணங்கிவிட்டால் நல்லது நிமிர்ந்து நின்றோம்னா அலை இழுத்துட்டு போய்டும் ஆ சிந்தையத்தும் அசக்கியத்வாத்வா அச்சித்யா இந்த படைப்பின் பெருமையை இந்த படைப்புக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் அறிவே வடிவான அந்த ஒரு ஒழுங்குப்பாட்டின் தலைவனை நினைத்து பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஹார்மனி இதில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு போகிற ஒரு அறிவு தத்துவத்தை நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எனவே அமூர்த்தி அனகஹா அச்சித்தியா அச்சிந்தியாகக்கு இதான் அர்த்தம் அசக்யத்வா துவா ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டார் அப்படியும் எடுத்துக்கலாம் ஆத்ம ச ஆத்ம நிர்குண ஆத்ம சைதன்ய ரூபமாகவும் எடுத்துக்கலாம் அச்சிந்தியம்ங்கிறதுக்கு இல்லை சகுண பிரம்ம ரூபமாக இருந்தாலும் இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நடத்தக்கூடிய அந்த அறிவு தத்துவம் இந்த உடம்பில் ஒரு அறிவு தத்துவம் இயங்கிறதுங்கிறத யாரும் மறுக்க முடியாத மாதிரி இந்த டோட்டல்லையும் ஒரு கா ஒரு கான்ஷியஸ் ப்ரின்சிபிள் அதைத்தான் கடவுள் என்ற சொல்லால் குறிப்பிடும் அதை நம்ம பாவிக்கிறதுக்காக நிறைய பூஜை அது இது ஜபங்கள் கனெக்ஷனுக்காக இந்த டோட்டாலிட்டியோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு வழிபாடுகள்லாம் வச்சுருக்கோம் அடுத்தது அமூர்த்தி ரனகோ சிந்தியோ பயக்கிருத் பயநாசனா அசன்மார்க்கவர்த்தினாம் பயம் கரோத்தி பய பக்தானாம் பயம் கிருந்ததிருணோதி இது வா பயக்கிருத்து பயக்கிருத்து அதாவது இந்த இடத்துல பயக்கிருத்து அப்படின்னு சொன்னால் பயத்தை உண்டு பண்ணுவவர்னு அர்த்தம் பயத்தை நீக்கிறவர்னு அர்த்தம் கிருணோதி இந்த பயக்கிருத்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஆதிசங்கரர் நல்ல வழியில் போகாதவன் அசன்மார்க்க வர்த்தினாம் அதர்மமான வழியில் போகிறவனுக்கு சாந்தி இருக்கது உள்ளூரை பெருசாக வழியில் பேசிக்கலாமே தவிர உள்ளூரை மனசாந்தி இருக்காது ஒரு பக் உள்ளுக்குள்ள ஒரு ஃபோபியா ஒரு ஃபியர் பயம் இருந்துன்னு தான் இருக்கும் ஆகவே அசன்ம தர்ம மார்க்க வழியில் போகிறவனுக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் திருவள்ளுவர் ஆகவே அது அச்சத்தை கொடுக்கும் அது அச்சம் இல்லாமல் தை அதர் அதர்மம் பண்ணுற போது தோணாது அதற்கு பிறகு வரக்கூடிய பா கஷ்டங்களெல்லாம் பார்க்குற போது தாங்க முடியாது எத்தனை நாள் இந்த துன்பத்தை அனுபவிக்கணுமோ தெரியலையேன்னு ஆனால் துன்பத்துக்கு காரணத்தை ரொம்ப சந்தோஷமாக பண்ணிவிட்டான் பாபத்தை அனா அதுக்கான தண்டனை கிடைக்கிற போது தாங்க முடியறதுல அந்த தண்டனை எத்தனை நாளுக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது இப்போ எல்லோரும் அனுபவிச்சுருக்குது அதுதானே உலகம் முழுக்க இப்போ எல்லோரும் அனுபவிச்சுருக்குது சமஷ்டி பாப்பன் பயந்தானே எப்படி இருக்க போகிறதோ வாழ்க்கை எப்போ இது முடிய போகிறதோ ஆனந்தமாக இருந்தோம்னா ஆனந்தம் எப்போ முடிய போகிறதுன்னு நினைக்க போகிறோமா ஸ்மூத்தாக லைஃப் போயின் இருந்ததுன்னா இது என்னைக்கு இந்த ஸ்மூத் லைஃப் முடிய போகிறதுன்னு யாரும் நினைக்க போகிறதில்ல இது இப்படியே கண்டினியூ பண்ணணும் தானே பகவானை பூஜை பண்ணுறோம் ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு பயந்து கும்பிட்றான் ஆக தர்மமாக இருக்கிறவனுக்கு அச்சம் இல்லை நேர்மையாக இருக்கிறவனுக்கு அச்சம் இல்லை நடுங்குதல் இல்லை என்பார் பாரதியார் ஆக நேர்மை இல்லாதவனுக்குத்தான் உள்ளூர எங்கேயோ ஒரு பக்கம் பயம் வரும் ஏன்னா இயற்கையின் நியத்தி தெரியும் தினந்தோறும் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்ப்பான் அரசியல்லே எவ்வளவு பார்க்குறோம் நாம் ஒரு காலத்தில் அவர் அந்த எதுக்கு தலைவராக இருந்தாரோ அவரே அங்கே தண்டனை அனுபவிக்கிறவராக மாறுறார் இதெல்லாம் இன்னைக்கு நேர்த்திக்கில்லை காலங்காலமாக இருக்குது பர்தகரி இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார் அவர் ஒரு பெரிய மகாராஜாவாக இருந்தவர் உஜ்ஜயினி ஆஹா அசன்மார்கவர்த்தி நாம் பயம் கரோத்தி அப்புறம் பக்தானாம் பயம் கிருந்ததி இந்த பயங்கிறத பற்றி பேசினா நிறைய சொல்லலாம் இன்ஸ்டிங்காக இருக்கிற பயம் சொ சொைட்டினால் கல்டிவேட் பண்ணப்பட்ட பயம் சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட பயம் எந்த பயம் நல்லதுன்னு பார்க்கணும் திருவள்ளுவரே சொல்கிறார் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது நல்லதை பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு அறிவுடைமையிலேயே விவேகத்துக்கு சொல்கிற போதே அது அப்படி சொல்கிறார் பயம் கரோத்தி அப்புறம் பக்தானாம் பயம் கிருந்ததி கிருந்தத்தின்னு சொன்னால் கிருணோதி இது வா கிருந்ததி கிருணோதி அர்த்தம் சொல்கிறார் கிருந்ததி அதே விளக்கி சொல்ல போகிறார் கிருந்தீன்ன அருக்கிறது அழிக்கிறார்த்தம் அதையே விளக்குகிறது அடுத்தநாம வர்ணாச்சாரவம் நாய்தீநா வர்ணாச்சாரவருஷே பரப்புமா விஷுராரா பத்தோஷ வணா்மாறவீக வச்சாரவருஷே பரப்புமா விஷுராரா பத்தோஷ் பராவத் அதாவது இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழணுன்னா வாழ்க்கையில் துன்பம் வரணும் இந்த பயங்கிறது ஏ இயல்பாக இருக்கே இந்த இன்செக்யூரிட்டி பொருளாதார பயம் எங்கேயாவது பணமெல்லாம் போயிடுமோங்கிற பயம் இருக்குது உறவுகள்லாம் போயிடுமோங்கிற பயம் இருக்குது இந்த வாழ்க்கை இப்படியே தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நம்ம உடம்பே போயிடுமோ கொஞ்சம் இருமல் வந்து தும்மல் வந்தாலே பயம் வந்துடுச்சு ஒருவேளை நமக்கும் கொரோனாவாக இருக்குமோ போய் பார்க்கணுமே அதாவது இந்த நோயை விட இதோடய பயம்தான் அதிகம்னு நிறைய சொல்கிறார் இந்த பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம மீடியாக்களும் ரொம்ப உபகாரங்கள்லாம் பண்ணுகிறது இதுவே ஒரு தொழிலாக கூட மாறிடும்போல் இருக்கு அறியாமையினுடைய ஆழம் நிறைய பார்க்குறோம் சமூகத்தில் காரணம் என்னென்னா இந்த அரி தான் காரணம் அந்த அறிவை புகட்டுறத்துக்கு அரசாங்கமோ அதிகாரிகளோ மற்றவர்களோ முயற்சி பண்ணினாத்தானே மக்களுடைய அச்சத்தை முதல்ல போக்கணும் தினந்தோறும் லிஸ்ட்டு பெருசாக போட்டால் தேனியில் மூவாயிரம் பேர் மூவாயிரத்தி இரநூறு பேர் அப்படின்னு ஒன்று இங்கே வந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறா சுவாமி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலான்னு பரவாயில்ல அன்புனால அதை கேட்கறதை ஏற்றுக்கொள்கிறோம் நமக்கு என்ன பயம் எப்போ பார்த்தா நீங்கள் எல்லோரும் இந்த அபயத்தை பகவானுடைய கையை அபய ஹஸ்தத்தை தியானம் பண்ணுங்க நிறைய சுவாமியெல்லாம் அபயஹஸ்தத்தத்தோடு தான் இருக்குது அதாவது இன்ஸ்டிங்காக இருக்கிற பயம் நம்மளை எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறது கவுர்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறது விலைவாசியெல்லாம் வந்து கூட போகிறது வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆக போகிறது பிரயாணம் எல்லாம் பண்ண முடியாது குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு ரெண்டு வருஷம் முன்னிட்டுதான் ஆகிடும் இல்லைல்லாமோ அதாவது இயற்கை நிஜமாக வர்றது நாம் கற்பனை பண்ணி பயப்படுறது ரொம்ப அதிகம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வாழ்க்கையை வந்து சரியானபடி நமக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள் அச்சம் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு பெரியவங்கள்டருந்து கற்றுக்கணும் பாரதியார் பாட்டெல்லாம் படித்தா நமக்கு அச்சம் வராது பல பாடல்களை பாடியிருக்க கணபதியின் அருள் உண்டு இங்கு அச்சம் இல்லையேம்பர் அடிக்கடி பாரதியாரோட பாட்டில் அச்சம் தீரும் அச்சம் தீரும் ஆதிசங்கரருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பதம் என்னென்னா அபயம் பிரதிஷ்டாம் இந்த அபயப்பிராப்தின்னு தான் சொல்லுவார் அர்ஜுனன் பயப்படுறானே பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் முதல்ல பகவான் எல்லா சாத்திக ரூபமாக காட்டுறார் அப்போ அர்ஜுனனுக்கு வந்து என்னாகிறது முதல்ல ஆச்சரியமாக பார்க்குறான் ரொம்ப வியப்போடு பார்த்துட்டு இருக்கான் அந்த படைப்பை கொஞ்சம் நேரம் கழித்து பகவான் கோர ரூபமெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறார் பயம் துடுத்து பீத்த பீத்த பிரணம்ய ரொம்ப பயந்து போய் நமஸ்காரம் பண்ணுறான் அப்போ பகவான் சொல்கிறார் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தா சிருஷ்டியை ரசிக்கிறவன் பிரளயத்தையும் ரசிக்க கற்றுக்கத்தான் வேணும் நம்முடைய இளமையை வந்து நம்ம சரியாக ரசிக்க கற்றுக்கலை அதனால் முதுமையும் ரசிக்க முடியல ஆ வாழ்க்கையில் எல்லாம் இருமைகள் என்பது என்றைக்கும் உண்டு அந்த இருமைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இருமைகளை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுடைமை மாத்ரா புருஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாகா தாம் ஸ்திதி ஷஸ்வ எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும் பா வாழ்க்கையில் எதுலேயும் ஸ்டக்காகிடாத பொறுத்துக்கோங்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் நமக்கு சுகம் துக்கம் வேண்டா சுகம் வேண்டு சொல்லணும் ஆனால் சுகம் வேணுங்கிறோம் துக்கம் கூடாதுங்கிறோம் யாதனின் யாதனின் நீங்கேயான் நோதல் அதனின் அதனின் இளன் இங்கே ரொம்ப அழகாக சொல்றார் அதாவது சட்ட உட்பட்டு வாழ்கிறவனுக்கு அச்சம் இல்லாமல் பண்ணிவிடுறார் சட்டத்திட்டங்களை யார் மீறானோ அவனுக்கு அச்சத்தை உண்டு பண்ணுறார் ஆக இந்த பயகிருத் பயநாசனஹாங்கிற திருநாமத்தை நிறைய தடவை ஜபிப்பார்கள் ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன் பய அர்ச்சிமான கும்போ சுத்தாத்மா விசோதனஹா இல்லை இந்த சஹசிர்சி சப்த ஜிஹ்வ சப்தைதா சப்தவாஹனஹா அமூர்த்தின நகோ சிந்தியோ பயகிருத் பயநாசனஹா இதையே திரும்ப திரும்ப நூற்றி தடவை ஆயிரத்தி தடவை சொல்கிறது அப்படி சொன்னால் பயமெல்லாம் போயிடும் அப்படிங்குறது வேதம் பிருகதாரண்யம் சொல்லுகிற பிருகதாரண்ய சொல்ல சொல்ல த்வி பயம் பவதி எனக்கு இன்னொரு அந்நியமாக இன்னொரு வஸ்து இருக்குதுன்னு அது பகவானாக இருந்தாலும் சரி பயம் வந்துவிடும் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரோ ஆக அந்த அங்கே ஒரு உபநிஷத்தில் ஒரு பரிகாசமான வாக்கியமே இருக்கே அம்மெய்ப்பொருளை அறியாதவனுக்கு கடவுளே பயத்துக்கு காரணமாகி விடுகிறார் எது அபயமோ அதையே பயத்துக்கு காரணமாகி விடுறான் கடவுளை சார்ந்திருந்தால் நமக்கு பயம் போகும் ஆனால் அந்த கடவுள்கிட்டயே எனக்கு எதாவது தண்டனை கொடுத்துருவாரோன்னு பயந்துண்டா ஆகையினால அஜானிக்கு பய விவேகிக்கு பயநாசனாக அப்படி புரிஞ்சுக்கணும் அறியாமையில் இருக்கிறவன் அதர்மமாக நடந்து கொள்ளுகிறவன் அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுறார் அறிவோட ஒழுக்கமாக வாழ்கிறவனுடைய பயமே இல்லாமல் பண்ணுறார் எப்பவும் அவன் அபயனாகவே இருக்கான் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அத்வைத அத்வைத ஞானத்தில் ரெண்டாவதுவா வஸ்துவாக இருந்தால் தானே பயப்படுறவன் பயப்படுத்துறது ரெண்டு இருக்கும் ரெண்டாவது அத்தியாயத்திலே கீதையில் சொல்கிறார் இல்லையா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவன் யாரும் எதையும் செய்கிறதும் இல்லை செய்ய வைக்கிறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை அனுபவிக்க வைக்கிறதும் இல்லைன்றார் வேதாவினாசினம் நித்தியம் எயேனம் அஜமவியயம் கசம்ச புருஷப்பார்த்த கங்காத்தயி ஹந்தி கம் ரெண்டு பேர் இருந்தால் தானே இவன் நான் உன்னை புண்படுத்துகிறேம்பா நான் புண் படுறேம்பா வஸ்துவே இருக்கிறது ஒன்று ரெண்டாவது பொருளே இல்லைங்கிற போது புண்படுத்துறவன் யார் புண்படுறவன் யார் அச்சப்படுத்துவது எது அச்சப்படுகிறவன் யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு அத்வைத ஜானத்தில் வர்ண ஆசிரம ஆச்சாரவததாம் சாஸ்திரத்தில் வந்து நான் பிறக்கிற போதே எனக்கு என்ன நான் எப்படி சாகர வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரி சொசைட்டியில் எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதுவே கொடுத்துடுத்து நான் என்னோடய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் படிலாம் பண்ணால் தான் எனக்கு கஷ்டம் வரும் ஏற்கனவே எனக்கு ஒரு டெலிகேட் பண்ணி இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு எனக்கு சொல்லிவிட்டால் நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எல்லோரும் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போனால் ஜாப் செக்யூரிட்டிங்கிறோம் அது பயம் போயிடுமோ அந்த பயம் இருக்குது ஜாபில் வந்து இன்செக்யூரிட்டி இப்போ இன்றைக்கி ஏதோ படித்தேன் அதாவது காய்கறி விற்கிறவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டு ஜாஸ்தியாக இருக்குது அவர் மீட்டிங்கில் இருக்காராம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து காய்கறி கடையை பார்த்துட்டுருக்காரான் அவர் போய் மீட்டிங் போனதுனால அப்படி ஏதோ ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க அப்படி மாறி இருக்குது என்ன இப்போ அடி வாழ்க்கைக்கு அடிப்படையான தே பொருளுக்கு வந்து என்றைக்கும் மார்க்கெட் இருக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்றைக்கும் மார்க்கெட் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ உடனே இன்செக்யூரிட்டி வந்துவிடுறது இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதாவது சொசைட்டியில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இந்த காலத்தில் பாப்புலேஷன் பரிசு இந்த மாதிரி விஷயங்கள் அது மாத்திரம் இல்லை இந்த டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி ரெலவெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் பகவான் சொல்கிறார் வர்ண ஆசிரம ஆச்சாரவதாம் பயம் நாசயதி இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அதாவது எனக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பையும் நான் ஒழுங்காக கடைப்பிடிச்சா நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய பயமற் நான் பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை பகவான் வகுத்து கொடுத்துருக்க நான் பிரம்மச்சாரியாக எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன் பிரம்மச்சாரியாக இருந்து வானப்பிரஸ்தன் சன்னியாசம் இந்த வாழ்க்கை முறையை ஒழுங்காக பின்பற்றுகிறவனுக்கு பயம் இல்லை அதனால தான் இப்போ நிறைய பேர் கிரகஸ்தர்களாக இருந்து வானப்பிரஸ்தமோ சன்னியாசமோ இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிறபோது தான் பயம் சரி குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயாச்சு அவர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்தாச்சு நம்ம வாழ்க்கைக்கு படிச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டு இருப்போம்னா இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குழப்புறது அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலி அவர்கள் அன்பு செலுத்தலைன்னா உடனே இவர்களுக்கு துக்கம் ஏன்னா என் குழந்தைகள்லாம் என்கிட்ட பிரியமாக இல்லை அன்பாக இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோ அவளுக்கு பயம் இல்லைங்கிறார் பகவான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சாச்சு குழந்தைகள் பேர குழந்தைகள்லாம் வந்தாச்சுன்னா உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு பயமோ இன்செக்யூரிட்டியோ வராது அன்புக்காக ஏங்க மாட்டோம் நம்ம குழந்தை கல்யாணம் ஆகிடுதுன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ நம்மளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் அவன் நம்ம நம்மள்கிட்ட இருக்க மாட்டானோ அப்புறம் அது ஒரு டைப் ஆஃப் இன்செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் எண்டே இல்லை திங்க் பண்ண ஆரம்பித்தா முடிய சிந்திக்க ஆரம்பித்தா அதனால் ஒழுக்கமான வாழ்க்கையை கடைப்பிடிப்பவர்களுடைய அச்சத்தை அழித்து விடுகிறார் அதுக்கு வந்து இங்கே போட்டிருக்கு ஒரு அழகான ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலேருந்து பராசர வச்சனம்னு கோட் பண்ணுறார் ஆதிசங்கரர் வருணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்பமானு விஷ்ணு ஆராத்தியத்தே பகவத்கீதையில சொன்ன மாதிரி சொல்கிறார் நாலு வர்ணத்தை சொல்லுவார் பதினெட்டாம் அத்தியாயத்தில் பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப்ப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைகி அப்புறம் பிராமண தர்மம் வை க்ஷத்ரிய தர்மம் வைஷ்ய தர்மம் சூத்ரதர்மம் எல்லோரையும் சொல்லி இந்த வர்ணங்களெல்லாம் பகவானை பூஜை பண்ண வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதே ஈஸ்வர ஆராதனம் விஷ்ணு ஆராதனம்னு சொல்கிறாரு இங்கே பராசர வர்ணாசிரமாச்சாரவத்த புருஷேண பரஹ்புமா விஷ்ணு அந்த பரபுமா அப்படின்னா பரபுருஷன் அந்த பரமா பரமோ பரமபுருஷன் விஷ்ணு ஆராத்தியே அன்ய அன்ய ப ஸ்தி தத்தோஷ காரக அந்நா பந்தா நாஸ்தி இந்த படைப்பை படைப்பை ஆளுகின்ற இறைவனை நாம் மகி திருப்திப்படுத்துவதற்கு அவர் போட்ட வழியிலே போவதை தவிர வேறு வழியில்லை நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் அச்சப்படாமல் வாழ வேண்டுமென்றால் அவர் வகுத்து கொடுத்த பாதையை பாதையில் செல்லுவதை தவிர வேறு வழி இல்லை தத்தோஷகாரகா தத்தோஷக்காரகான்னா கீதையிலும் இது அப்படியே இருக்குது ஸ்வேஸ்வே கர்மியபிரதா சம்சித்திம் லபத்தே நரஹா ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ இதில் ஒன்றும் மக்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை அவரவர்களுக்குள்ள பொறுப்பே தவிர இதை ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறது தான் தப்பு குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாபம் யாராருக்கு என்ன விதமான பழக்க வழக்கங்கள் சக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் பண்ணணும் இது பராசர வச்சனாத் என்று பராசரருடைய வாக்கியம் இருக்குது விஷ்ணு புராணத்தை அனுகிரகம் செய்தவர் பராசரர் என்று பராசரருடைய வாக்கியம் இருப்பதால் அப்படிங்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அனுபக்கிருஷ் அனுர்பிருக்தூலக குணபிருநிற்குணோ மகான் அருத்தஸ்வியம் வம்சவத்ஷூலு மகான் அதுனூத் மகான் அது சுதா பாகுவம்சா வம்சவர பன்னெண்டு நாமக்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது அணு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன வியானம் பாஷியக்கார வியான சௌக்மியாதிஷயிவாத் அணு ஏஷோணுராத்மா வேதித்தவியு சௌக்மியாதிசயிவத் அணுஹூ ஏஷோனுராத்மா சேதசாவேதித்தவியா இது ஸ்ருதே அதாவது நுண்மையிலே நுண்மையாக இருக்கிறதுனால அவருக்கு அணுகுன்னு பேர் அணுகூ நுண்மையில் நுண்மையான் அதுக்கு உபனிஷத் பிரமாணத்தை காட்டுறார் முண்டகோபனிஷத் ஏஷஹா அணுஹூ ஆத்மா இந்த பரமாத்மா மிக நுண்மையானவன் அவனுடைய அருளால் ேதாவேதித்தவியா இந்த பக்குவப்பட்ட பண்படுத்தப்பட்ட சம்ஸ்கிருதேன சம்ஸ்கிருத ஜான பாஷை இல்லை பண்பட்ட அறிவால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அடுத்தது ப்கத் ப்கத்வாத் பிரம்மணத்வாச்சிரம் ப்கத் மகதோ மஹீயான் இது ஷ்ரு ப்கத்வாத்து பிரம்மணத்வாத்து அதாவது பெரியவராகவும் இருக்கார் இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை தாங்கக்கூடிய தூய உணர்வாகவும் இருக்கிறார் ஆகவே ப்ரகத்து மகத்தோ மகியான் பெரியதில் பெரியவர் அனோரணியான் மகத்தோமகியான் இருக்குது ஆனால் அந்த அணுகுங்கிறதுக்கு அந்த முண்டகோபிஷத் சுத்தியை மேற்கோள் காட்டுறார் இதுக்கு இந்த ஸ்ருத்தியை மேற்கோள் காட்டுறார் இது கட்டோபனிஷத்துலேயும் இருக்குது நாராயண மகாநாராயண உபனிஷத்துலேயும் இருக்குது ப்ரகத்வாத்துனா பெரியதாக இருப்பதால் பிரம்மணத்வாச்ச இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை வியாபித்து தாங்கி கொண்டிருப்பதால் நகையை தங்கம் வியாபித்திருப்பது போல நகையை தங்கம் தாங்குவது போல பிரம்ம பிரம்ம பிரம்மன் ப்ரஹத்து அதுதான் கோவில்லாம் ப்ரகதாம்பாள் பிருகநாயகி பிரகதீஸ்வரர் அப்படிலாம் சுவாமிக்கு எல்லாம் பேர் வைக்கிறோமே ஆ மகதோ மகியான் இதுலேருந்து என்ன அர்த்தம்னா பெரியது சிறியது எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவர் அவர் பெரியவருமல்ல சிறியவருமல்ல பெரியது சிறியது என்பதை கடந்த பெரியது சிறியது அனைத்திலும் வியாபித்திருக்கிறவர் அவர் இல்லாத இடமில்லை அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக விளங்குகிறார் என்பது கருத்து அடுத்தது கிருஷா கிருஷான்னு சொன்னால் ரொம்ப இழைச்சிருக்கிறவர்னு அர்த்தம் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் அஸ்தூலம் இத்தியாதினா திரவியத்துவ பிரதிஷேதாத் கிருஷகா கிருஷான்னு சொன்னால் இழைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அந்த அர்த்தம் அதுக்கு உபனிஷத் பிரமாணம் அஸ்தூலம் பிருகதாரணிக்கு இத்தியாதினான் இது மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு திரவியத்துவத் இத்தியாதினா வேதவாக்க் இத்தியாதினா வேதவாக்கிய அப்படி போடணும் திரவியத்துவ பிரதிஷேதா திரவியம்னா என்ன ஒரு பொருள் பொருளுக்கு வந்து உபச்சய அபசயம் விரியம் சுருங்கும் நம்ம உடம்பு வந்து இழைச்சும் போகும் பெரிசாகவும் ஆகும் நம்ம நடந்துக்கிற முறைய பொருத்து ஆஹா திரவியத்துவப் பிரதிஷேதாத்து கிருஷா நாம் சாப்பிட்றது ஆகாரம் உட்கொள்கிறது பயிர் உடற்பயிற்சி பண்ணுறத பொறுத்து தானே அது ஆக அது ஒரு பொருளாக இருந்தால் தானே அது ஸ்தூலமாக இருக்குது ஒல்லியாக இருக்குதுன்னா சொல்ல முடியும் அஸ்தூலம்னு சொன்னதுனால கிறஷகாங்கிறார் அடுத்தது ஸ்தூலா இது உபச்சரியத்தை அப்புறம் கிருஷ ஸ்தூலகான்னு சொல்லியிருக்கே அதுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அஸ்தூலத்துக்கு நேர் மாறாக இருக்குது சொல்லிட்டீர்கள் ஸ்தூலம்னு உபச்சாரமாக சொல்லப்படுது அது ஸ்தூலம் கிடையாது அப்படிங்கிறார் சர்வாத்மத்வாத் எல்லா ஆத்மஸ் எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறதுனால ஸ்தூலாய நமகா கிறிஷாய நமஹா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஸ்தூல பருப்பொருளாக இருப்பவரும் அவரே நுண்பொருளாய் இருப்பவரும் அவரே பருத்தவரும் அவரே சிறுத்தவரும் அவரே ஆ சிறுமை பருமை சிறுமைனா மட்டம்னு அர்த்தம் இல்லை சிறியதாக இருக்கும் தன்மை சிறுமை பெரியதாக இருக்கும் தன்மை பெருமை பரந்த தன்மை இதெல்லாம் உபச்சாரங்கிறார் உபாதியோடு சேர்ந்துருக்கிறதுனால இவ்வளோ பெரிய வஸ்துவாக இருக்கிறதுனால ஸ்தூலமாக இருக்கார் சூக் அதாவது நுண்மையில் நுண்மையாக இருக்கிறவர் தான் ஸ்தூல ஸ்தூலமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜலந்தான் அது குறிப்பிட்ட வெதரில் என்ன இருக்குது பனிக்கட்டியாக அந்த பனிக்கட்டி உண்மையிலே என்னது ஜலந்தானு இப்போ ஃப்ரீசர்லேயே போய் பா இதில் பார்த்தா மேலே ஃப்ரீசரில் ஃபுல்லாக அது கட்டியாக இருக்குது மற்ற இடத்துல கூலாக இருக்குது அவ்வளோதானு அது மாதிரி தான் ஆகா பனி கட்டியாக இருக்கிறதும் ஜலந்தான் பனிக்கட்டியவே ஜலமாகவும் ஆக்கிவிடலாம் அது மாதிரி தான் இறைவன் பருப்பொருளாகவும் இருக்கிறார் பருப்பொருளுக்கு கா காரணமான நுண்பொருளாகவும் இருக்கிறார் எல்லாம் மாயினால் இந்த பருமை நுண்மையெல்லாம் மாயா ஒரே மெய்ப்பொருளை அப்படியெல்லாம் காட்டுகிறது வேடிக்கை காட்டுகிறது நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் இதை பார்க்கலாம் இனி அடுத்த குணபருத்துங்கிற நாமத்துக்கு பொருளை அடுத்த வகுப்பில் சிந்திக்க தொடங்கலாம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமோஸ்தனன் சகசிரமூரவே சகிரநா புருஷா சாஸ்வோட்டிணே ந கோவிந்தநீர் ஆதிகருநீ கீ ஜுருநா மகாராஜ கீ ஜய